என்ன சாதிமாமா ஒரே காடும் மலையுமா இருக்கு பள்ளத்தாக்குள்ள இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில இருந்து நூத்தி பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் நின்னு இருக்கோம்டா அந்த பக்கம் என்ன இருக்கு ஒடிசா மாநிலத்தோட எல்லை அந்த பக்கம் இருக்கு ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் நின்னுகிட்டு இருக்கோம் இந்த பக்கம் என்னமாமா இருக்கு இந்த பக்கம் போனாத்தி எட்டு சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு ட்ரெயின் போகும் அது போறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் திடீர்னு பார்த்தா இருட்டா இருக்கும் அப்ப திடீர்னு ஒளிச்ச வரும் மாறி மாறி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் போய் பாப்போம் மாமா எனக்கு இருட்டுனா பயம் மாமா பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணு நீ ட்ரெயினுக்கு மழைதான் எங்கே பார்த்தாலும் மலைகள் காடு அருவி இந்த மாதிரி நிறைய இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும் ஜாலியா பாத்துக்கிட்டே வா சரி பத்தியா இதுக்கு என்ன டக்குன்னு பாத்துக்கமா திடீர்னு இருட்டா போச்சு ஆமாடா ஆமாடா இந்த சொரங்கம் இதோட நீல வந்து ஒரு கிலோமீட்டரு அதனால ஒரே இருட்டா இருக்கும் போச்சு அப்படியே கண்ண முடிக்கிட்டு உட்காந்து இருட்டுக்குள்ள முடிச்சிருந்தான தூங்கிட்டு இருந்தான கண்ணை முடிக்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு வந்துடும் செடி எல்லாம் செடி இருக்கு இதெல்லாம் என்னமாமா இங்க வந்தாலும் செடி வளர்த்து இதெல்லாம் யாருமே வளர்த்து வச்சிருக்க இங்க இந்த பழங்குடி மக்கள் இங்க இருக்கிறாங்கடா அந்த பழங்குடி மக்கள் வந்து அவங்க விவசாயத்துக்கு வளர்த்து வச்சிருக்க செடிதான் எல்லாமே அப்படியா அவங்கதான் வளர்த்தாங்களா அரக்கு பள்ள வந்துட்டோம் இது என்னமாமா இதுக்கு பேரு பத்மபுரம் தாவரவியல் பூங்கா அப்படின்னு பேரு மூலிகை தாவரங்கள்லாம் இங்க நிறைய வளர்த்திருக்கிறாங்க நம்மள மாதிரி காசு கொடுத்து மாத்திரை மருந்து வாங்கி போட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு வியாதியை வளர்த்துக்கிறது கிடையாது இந்த மூலிகை மருந்தெல்லாம் சாப்பிடுறதுனால இவங்களுக்கு இயற்கையாவே நோய்கள் வரும் நோய்கள் போயிரும் அந்த மாதிரியான இதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்களே தவிர இங்க டாக்டர் எல்லாம் கிடையாது அந்த மூலிகைதான் அவங்களுக்கு மருந்து பேச இருந்தா இருக்கலாமடா நம்ம இருந்தா அவங்களுக்கு எடுத்து விடுவோம் அவ நல்ல ஊராக இருக்கிறாங்க இருக்கட்டும் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்குதான் ஏகப்பட்ட வேலை இருக்க ஊரு பக்கம் அத போய் பார்ப்போம் இந்த பஸ் இப்ப போற வழியில அங்க எங்க வியூ பாயிண்ட் சில இடங்கள்ல நிறுத்துவாங்க அங்கெல்லாம் இறங்கி நீ வேணுங்கிற போட்டோ எடுத்துக்காண்டா பழங்குடி மக்களுடைய அருங்காட்சியகம் சரிவா உள்ள போய் பார்ப்போம் படகு சவாரி எல்லாருக்கு பத்தியா படகு சவாரி போதா போகலாம் ஆனா இப்ப மழை நேரமா இருக்கிறதுனால படகு சவாரிக்கு எல்லாம் நம்மள அலோ பண்ண மாட்டாங்க சும்மா அப்படி பாத்துக்கிட்டே போகலாம் மனித மனித உருவங்களை பழக்கம் பழங்குடி மக்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மனித உருவங்களை வந்து அப்படியே சிலை மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க மண்ணிலே அது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் அதுக்காக பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது இவர்களுடைய கலாச்சாரம் இவங்க வந்து என்ன மாதிரி திருவிழாவெல்லாம் கொண்டாடுறாங்க அறுவடைகள் பண்றாங்க அவங்களுடைய சேமிப்பு மருத்துவம் திருமணம் குழந்தை பிறப்பு அப்புறம் விளையாட்டு அவங்களுடைய கால்நடைகளை என்னென்ன வளர்க்குறாங்க அவங்க சாப்பாடு என்ன எப்படி எல்லாம் வேட்டையாடுறாங்க இது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வளர்க்கக்கூடியது அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்திரங்கள் அந்த ஓவியம் எல்லாருக்கு பத்தியா அந்த ஓவியம் சென்னி வச்சிருக்க அந்த பொம்மைகள் இது எல்லாமே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாற நமக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக பண்ணி வச்சிருக்காங்க இங்க வந்து இந்த பாத்திரம் அவங்க என்னென்ன பாத்திரம்லாம் பயன்படுத்துறாங்க என்ன அணிகலன்களை என்னென்ன கருவிகள் இந்த வேட்டைக்கு கருவிகள் அருங்காட்சியகம் எதுவும் நல்லா தான் இருக்குது வெளியில போவோம் இது என்னமாமா வெளியில போய் இப்படி பெரிய ஒரு சிலை பண்ணி வச்சிருக்காங்க நடன சிலை ரெண்டு போட்டோ எடுத்துக்கலாம் நீ போய் ஒண்ணு ஒரு போட்டோ எடுக்கிறா ரெண்டு பேரும் ரெண்டு மூணு செல்ஃபி எடுத்துக்கோ செல்பிதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த அருங்காட்சியகம் கட்டப்பட்டது ஆனாலும் இப்பதான் கட்டின மாதிரி ரொம்ப புதுசா பராமரிச்சிருக்க நல்லா இருக்கு ஒரே காபி பாசமா இருக்கு எங்கேயும் காபி போடுறாங்களோ ஆமாடா இந்த இதுக்கு பேர் தான் காபி அருங்காட்சியகம்னு பேரு உனக்கு எது வேணும் அப்புறம் காபி தயாரிக்கிற கருவி எல்லாம் கூட பத்தியா இதெல்லாம் உங்க வீட்டுல ஏன் பாக்குறதெல்லாம் வாங்கணும் வாங்கணும் வாங்க கூட பாத்துக்கிட்டு வா நமக்கு எது தேவையாவது மட்டும் வாங்க வந்தா ரெண்டு சாக்லேட் வாங்கிக்க ஒரு காஃபிய கூடி போற வெளியே சாக்லேட் போவோம் இந்த பேரு இதுக்கு பேரு தான் காஃபி கேலரி அப்படின்னு பேரு இங்க வந்து வித விதமான காஃபி எல்லாம் போட்டு வச்சிருப்போம் நமக்கு நம்மளே கூட எடுத்து போட்டுக்கலாம் இந்த பேரு இந்த பாரு காபி தோடு இந்த ஜீனி இருக்கு இதாங்கிட்டு ஆஹ் அந்த நறுமணம் பொருட்கள்லாம் இருக்கு நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து போட்டு நம்மளே காபி தயாரிச்சு குடிச்சுக்கலாம் ஏன் அவங்களும் போட்டு தர மாட்டாங்களா உனக்கு போல தெரியாது அவங்க போட்டு குடுப்பாங்க அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு உணவு அது எப்படி பண்றதுன்னா பச்சை மூங்கில் இருக்கு பத்தியா அந்த மூங்கில் கம்புக்கு நடுவுல உப்பு மசாலா இதெல்லாம் சேர்த்து அந்த கோழி இறைச்சியை வச்சு அரை மணி நேரம் அப்படியே நெருப்புல வச்சு வேக வச்சிருவாங்க அது நல்லா வந்ததுக்கு அப்புறம் அது திறந்தோம்னா அந்த கோழி மசாலா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா இதுல வந்து என்ன எதுவும் சேர்க்க மாட்டாங்க கோழி மசாலா குடுப்பாங்க சரி வாய் தான் பேசிக்கிட்டே இருக்க வார்டு வாங்கி சாப்பிட்டுதான் பாத்துருவோமே வாங்கி கொடுக்க மாத்தாலே சரி சரி வாழி மசாலா வாங்கி சாப்பிடுவாங்களா இந்த வகை என்னமாமா ஒரே சவுண்டா இருக்கு பாட்டு பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டு இது வந்து எங்க பழங்குடி மக்களுடைய இசை நடனம் அது சம்பந்தமான ஒரு விளக்கம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது இதுல வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ற பத்தி எதுக்கு பேர் மத்தளம் எக்காலம் கொம்பு பறை இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய இசைய வந்து வெளிப்படுத்துவாங்க அதுக்கேத்த மாதிரி இந்த பழங்குடி மக்கள்லாம் வந்து நடனங்கள் ஆடுவாங்க இந்த கொஞ்ச நம்ம மசாலா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து அதெல்லாம் ஆடுவாங்க நீ பாக்கலாம் உனக்கு ஆடணும் நினைச்சுன்னா அவங்களை சேர்ந்து நீ ஆடலாம் ியா நாமக்கத்துலாம் வராது மாமா இல்ல நமக்கு கேட்கறத விட சரி நமக்கு செயல்பாடெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஆமா நீதான் செயல்படவே மாட்டேன் வாயிலே ஓட்டிக்கிட்டே அந்த பேர் வந்துட்டு அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அவங்க அந்த இதை அந்த கருவி எல்லாம் வச்சு இசையெல்லாம் வாசிப்பா எல்லாம் கேட்கலாம் அப்படியே அப்பா சூப்பரா ஆடுறாங்க வாங்கறது பரவாயில்ல எப்படி மாமா இப்படி எல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி ஆடுறாங்க அதுதான்டா அவங்களுடைய திறமை அந்த காலத்துல இருந்து அப்படி பரம்பரை பரம்பரையா அந்த இதெல்லாம் அப்படி வழி வழியா கத்துக்குற சரி வா நேரச்சு போவாங்க அடுத்தத போய் பாக்கலாம் தப்பா இதுக்கு பேருதான் பொறா குகை அப்படின்னு பேரு அது என்ன மாமா பொறா குகை அதுக்கு பேரு வச்சிருக்கா பொறா குகைன்னு பேரு இது வந்து இது எப்ப இது ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு சொல்லி இருக்கும் என்னமாமா ஒரு நூறு வருஷம் வருஷம் இருக்குமா அதுக்கும் மேலடா ஒரு ஒரு லட்சம் அதுக்கும் மேல ஒரு கோடி அதுக்கும் மேலடா என்ன சொல்லுங்க எத்தனை வருஷம் இது பதினைஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுடாங்க அப்பா இதெல்லாம் மனுஷங்க யாரும் உருவாக்கலாம் அதெல்லாம் இயற்கையாவே உருவான ஒரு விஷயம் இந்த கொகை வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறையாவே இருக்கும் கோஸ்தானி நதி அப்படின்னு ஒரு நதி இதுக்கு நடுவில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நதி வந்து ரொம்ப வரும்போது அந்த சுண்ணாம்பு பாறைகளை அரைச்சு அரிச்சு அப்படியே வந்து ஒரு பெரிய குகையாவே மாத்திருச்சு அந்த நீர்ல வந்து ஹூமிகமிலம் அந்த கனிமங்கள் இது எல்லாம் சேர்ந்து அந்த சுண்ணாம்பு பாறை அரிச்சு அரிச்சிருக்கிறனாலதான் பார்த்தா அங்கே அந்த பாறைகள் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும் சரிப்பா உள்ள போய் பார்த்தா தான் உனக்கு தெரியும் இது எவ்வளவு சைஸ் பெருசா இருக்கும் போல ஆமாடா இது வந்து நூறு மீட்டர் அகலம் நிலவியலாளர் வில்லியம் கிங் ஜார்ஜ் அப்படிங்கறத இந்த குகையை கண்டுபிடிச்சாரு இது என்ன மாமா படிப்படியா இருக்கு இந்த படியில இறங்கணுமா ஆமாடா இதுல வந்து எழுநூறு படி இருக்கு எழுநூறு படியில ஏறி இறங்கி உள்ள போய் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கமா இருக்கும் அந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் யாரும் உள்ள போகாம இருக்கிறது நல்லது அப்படியா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான்டா கோஸ்தானி நதினு சொல்றது இது ஒரு காலத்துல மிகப்பெரிய நதியா ஓடி வந்து இந்த பாறை எல்லாம் உடச்சு இது ஒரு பெரிய குகையா மாத்தினது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஆறு இன்னைக்கு பார்த்தா அந்த தண்ணியெல்லாம் வத்தி போய் வெறும் ஓட மேரி வித்திரும் கால்வாயில ஓடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் காலத்தினுடைய கோலமுடியெல்லாம் மாறிப்போச்சு ஆனா ஒரு காலத்துல அது வந்து ஒரு கோஸ்தானி நதிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆறா ஓடிக்கிட்டு இருந்தது இப்ப இந்த குகையோட மேல்பகுதிக்கு போனோம்னா இந்த படியில ஏறி அப்படியே போனா அந்த குகையோட மேல் பகுதியை போய் பார்க்கலாம் அது இந்த சைடு பத்தியா இந்த படியில எப்படி இறங்கி போனீங்கன்னா அந்த குகையினுடைய அடிப்பகுதியை போய் பார்க்கலாம் நம்ம போக வேண்டாம் அந்த கைடு போறாங்க பத்தியா அவங்க கூட போனோம்னா அவங்களே கூட்டிகிட்டு போய் அதை பத்திய கதையெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே போகலாம் அந்த குகையில ஓட்டை இருக்க பத்தியா அந்த மேலபர் தெரியுதுல இதுல இருந்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த வானம் தெரியுதா வானத்தை ஒரு சில மரங்கள்லாம் அங்கேருந்து பார்த்தா அவனுக்கு தெரியும் அந்த குகையில இருக்கக்கூடிய ஓட்டைகள் வழியா அதுல இருந்து வர்ற வெளிச்சம் அப்புறம் என்ன ஆழத்துக்கு போயிட்டோம்னா அவங்களை போக போய் வெளிச்சம் இருக்காது அங்கே வந்து நம்ம லைட் எடுத்துட்டு வருவாங்க அதை வச்சுக்கிட்டு தான் உள்ள போனோம் அவ்வளவு இருக்கும் அப்புறம் அந்த குகையோட உச்சியில ஒரு லிங்கம் இருக்கு எத்துலையும் ஏதோ கடலுக்குள்ள தண்ணி கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு கசிஞ்சாங்கிட்டு ஓடிடும் அதனாலதான் அந்த இடமே ரொம்ப சில்லுன்னு இருக்குது கூரையோட மேற்பகுதியில வந்து பாரு சிவன் பார்வதி தாய் குழந்தை மனித மூளை மாதிரி வருது முதல தாடி வச்சிருக்கிற ஒரு துறவி மாதிரி ஒரு உருவம் இதெல்லாம் தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஆறு அது வந்து அரிச்சுக்கிட்டே போனதுல இந்த மாதிரி உருவங்கள்லாம் உருவாகி இருக்கு இதெல்லாம் யாரும் செதுக்கலையா இதுக்குள்ள வந்து உட்காந்து யாராவது செதுக்கிட்டு எல்லாம் இயற்கையாவே எல்லாம் உருவானது அதனால அதனாலதான் அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இந்த குகைக்கு இந்த குகைக்கு பேர் என்ன மாமா சொன்னியா மரத்தை வச்சு சொல்லுங்க இதுக்கு பேரு போரா பேரு ஓ ரொம்ப நல்லா இருக்கும போங்க போங்க உள்ள போய்கிட்டே இருக்குது ஆமா நிறைய குகையிலது நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரி அவ்வளவுதான் பார்த்தாச்சு சரி மேல போவோமா சரி வாங்க மாமா வெளியில போகவே மனசு இல்ல இருந்தாலும் போய் தானே தான் இருக்கும் சரி இப்ப இந்த இரணி ஒண்ணு குடிக்கிறியா இங்க இருக்கிற இளைஞ நல்ல டேஸ்டா இருக்கும் ஆஹ் கொடுக்காம கிளணி குடிப்போம் நம்ம ஊர்ல ஓரத்தை வாங்கலாமா இங்கே ஒரு பிட்டு எடம் கூட வாங்க முடியாது ஏமாமா குடுக்க மாட்டாங்களா இந்த பழங்குடி மக்கள்லாம் வந்து அவங்க இனத்துல வந்து ரொம்ப ஈடுபாடா உள்ளவங்க உனக்கு இங்க ஒரு இடம் வேணும்னா ஒரு ஐடியா இருக்கு என்னமாமா என்ன பண்ணணும் இந்த பழங்குடி இனத்துல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து இங்க உனக்கு இடம் கொடுப்பா ஓஹோ இது வேற இருக்கா பொண்ணுக்கு இடத்த எழுதி வைக்கிறது இங்க ஒரு பழக்கமா இருக்கு அதனால நீ வெளியே வெளியா வந்ததுக்கு இங்க வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க ஒரு பொண்ணு உனக்கு இங்க நிறைய இடம் கொடுப்பா நீ இங்கே இருந்து விவசாயம் பண்ணலாம் அழையாம இதுக்குள்ள மனுஷன் உட்காந்துக்கிட்டு கொடுக்க ஏதோ வந்தா போனா தங்காத இங்கே உத்துக்கிட்ட விவசாயம் பண்ணிக்கிட்டா நம்ம முழைப்பு யாரு வாங்கறது நீ என்ன உழப்பு பாக்க போற நீ தான் படிக்க மாட்டேங்கிற வெட்டியை சுத்தி திரிகிற உனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது நம்ம ஊருக்கு போனா ஊரச்சுக்கு தேவையாச்சும் ஒழுங்கா இருக்கலாம் இன்னைக்கு படிச்சு நல்லா வரணும் பண்ணணும் ஏதாவது ஆர்வம் அந்த கதைலயே என்ன இப்ப முடிஞ்சிருச்சா ஆமாடா அவ்ளோதான்டா இது அரக்கு பள்ளத்தாக்கு பொறா இது ரெண்டையும் இன்னைக்கு பாத்தாச்சு அத வந்து ஆந்திராவில இருந்து இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பாத்துருக்கலாம் சரியா சரிமாமா நல்லா சூப்பராஜ்ம எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா விட்டுட்டு போவோம் மனசுல சரி வாங்க கிளம்புவோம் சரி வா இந்த ட்ரெயின் வந்துருச்சு அது ஏரிக்க அதே மாதிரி அந்த புகைவெளியாவே திரும்பி போவோம் அதே மாதிரி ஜாலியா போகலாம் சரிமாமா வாங்க போவோம்